நபிசல்ல நின்று வணங்குவார்கள் அவர்களின் இரு பாதங்களிலும் வெடிப்பு ஏற்பட்டுவிடும் அப்பொழுது நான் இறை அவர்களே இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள் அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்டேன் நான் நன்றியுள்ள அடியானாக வேண்டும் என நான் விரும்ப வேண்டாமா என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் புகாரி நான்கு எட்டு மூன்று முஸ்லிம் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம்